எல்லா பாவாத்தாலையும் புருஷகாரத்துல காரணத்துல சர்வாதாரத்துல சர்வாதிகாரத்துல அப்படின்னு இப்படி பல இடத்துல எந்த ஒரு அப்படி நம்ம நினைச்சுட்டு அத நம்ம நினைச்சுட்டோம்னா தமைய கதம் கட்ச சர்வ பாவேட பாரத சத்ய ஆகும் நிச்சயத்து நமக்கு உறுதிமொழி பொய்யாக நம்மதான் பேச மாட்டான் குடிச்சிருந்தான் சொன்ன கோபிகைகள் ஆயரப்பாடுகள் வந்து நினைக்கிறாள அவளுக்கு அவளுக்கு இடத்தனி வாழ்க்கை தெரியாததா அறிக்கொன்றும் இல்லாத ஆய் குழந்தை ஆண்டாள் சொல்லித்தார் இன்னும் அறிவொன்றும் இல்லாது அப்படின்னா கண்ணனை தவிர எல்லாரையும் கிடையாது அவள் எல்லாமே கண்ணன் தான் வாழ்க அப்படி இருக்கிறவ தெரியும அவளுக்குட்டு உபனி சொன்ன வாக்கை போல கண்ணன் எம்பெருமான் தான் ஆனா அவளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் அவளுக்கு என்ன தெரியும்னா கண்ணனுக்கே ஆனது பாமாம் அதுதான் அவளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது என்ன அவ சுச்சி சுற்றி இதிகாச புராணங்கள்லாம் படிச்சவாளா ஒண்ணுமே கிடையாது எல்லா பாவத்தாலே கண்ணனையே நினைச்சிருந்தா கண்ணன் என்ன சொன்னா மச்சித்தாக மக்களை பிராணகா போதை எந்ததா பரஸ்பரம் கதையந்த மாநித்தியம் அப்போ மச்சித்தாக அவளோட சிந்தையில எப்போ கண்ணன் தான் மக்களை பிராணகா கண்ணன் இல்லையா பிராணம் படம் அப்போ போதை பரஸ்பரம் எப்ப பசங்க கண்ணன் எங்கிறோம் அவனுக்கு பத்தியில பேச்சுதான் அவளுக்கு அதை தவிர ரெண்டுமே என்ன பண்ணுவாழி கத்துமா கோழி எல்லாருமே கோழி தெரியும் மூணு கிராமத்துல மூணு தூரம் கோழி கத்துவோம் முதல் கிராமத்துல கோழி கத்தினா கண்ணன் என்ன பண்ணுவான மாடெல்லாம் கொண்டு கட்டிட்டு குடிச்சுட்டு வருவான் அப்புறம் அடுத்த ஜாமத்துல மறுபடியும் கோடி கத்தோம் ஜாமம் இப்ப கோடி கத்தருந்து ஒரு கோபி வீட்டுக்கு மறுபடியும் கோழி கத்துவான் அப்ப கண்ணன் என்ன பண்ணுவான் மூணாவது ஜாமம் கத்திட்டுனா அந்த கோபி வீட்டை விட்டு அவன் கலந்தோம் அதுதான் அவனோட ஷெடியூல் இப்ப முதல் ஜாமத்துக்கு கோழி கத்துருச்சு கண்ணன் பெருமான் மாடெல்லாமே கட்டிட்டான் குளிச்சுட்டான் அடுத்த ஜாமத்துக்கு கட்டின உடனே கண்ணன் கோபிட்டுமே உற்சாகி அந்த கோபி அரைஞ்சு வரணும் அந்த மணி கண்ணன் வரான் அஞ்சு மணி நேரம் மூணாவது கோழி கத்திருக்கான் என்ன காமிச்சீங்கன்னா பக்தர் சாதிக்கிற நண்பர்களும் கண்ணன் பயத்திலேயே அந்த கோழியை கட்டி வந்துடுவா கிள்ளி விட்டுவானா என்ன பண்றோம் கண்ணிப்படுவான் அவ்வளவுதான் யோகிக்கு அவ்வளவுதான் துன்பம் யோகி கண்ணு கோழி கட்டிருக்கேன் இப்படி ஒரு இப்படி உங்களுக்கு சோகம் வருவான் அப்படின்ட்டு சோகப்படுவானா இந்த விஷயத்தான் திருமங்கி ஆழ்ந்த நாயகி பாடத்து பல கால நாயகியா ரொம்ப ஆச்சரியமா பாடுற கோழி Amen. அடுத்த கோழிவெடு தாங்க முடியலையே இந்த சோபத்துக்கு ஆசைப்பட்டேனே அடுத்த கோழி நூத்தி அடுத்து கேட்ட அந்த எம்மா நீங்க வருவானா அந்த எம்பருமா நீங்க வருவானா தேர் நிறைந்த சோலைகள் இருந்த திருக்குடந்தையில படுத்து கொடுக்கானே இந்த எம்மான் வருவானா அவட வேறு போன்ற நீண்ட கிடையாது ஒரு துணி அவனை எனக்கு கிடைக்குமா ஆனா பிரிஞ்சு கத்தினே அப்படின்ட்டு சொல்ற இங்கே போதுங்களோ எனக்கு தெரியும் அதுவேரிய ஆளிக்க மனதிற்கும் வாக்கு அப்பா பட்டவன் பயக்கணத்தினால் எம்பெமான இப்படி பட்டவன் தான் நம்மளால சொல்ல முடியாது நமோ நமோ வாழ் மனசாகியூமனி நமோ நமோ வாழ் மனசெய்யும் நமோ நமோ நந்த மகாதனே நமோ நமோ நந்த தயேசன யாருமோ நிலமையே என அதுவரைய எபெருமாள் யாருமோ நிலைமையே என அது ஏய் எபெருமான் நாமா எம்பெருமான் இப்படித்தான் இருப்போன்னு நம்மளோட கற்பனை சக்தியை பார்க்க முடியாது எம்பெருமானோட அனுபகத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு அவன் வந்து எபெருமான் எப்படிப்பட்ட தேவகளுக்கு எல்லாம் தேவன் ஈஸ்வரத்துலாம் பரமம் மதேஸ்வரன் தான் தேவதானாம் பரமம்ச தெய்வதம் உபனேஷர் சொல்றது அப்படிப்பட்ட அந்த எபெருமான நாம் எப்படி வந்து இப்படிப்பட்டவன் தான் நம்ம ஒரு அனுமானத்தினாலுமே சொல்ல முடியாது இதுவே நம்ம இடம் நம்மளோட பூர்வாச்சாரியர்கள் நமக்கு இப்படி எம்பெருமான் இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னதுனால நம்ம சொல்றவங்க தவிர எருமான் இப்படி பட்டவன் தான் யாரா இருந்தால் அப்பறாக திருமணி பரமத்தில இருந்து சொன்னதை அதனாலதான் எந்தருமான வாக்குக்கும் எங்கயோ தூரத்த இருக்கான் எந்தருமா இப்படின்னா பரபர்மா பரமாத்மா பரஞ்சோதி ஐயாவும் எப்பே பட்ட ஒரு படமிருமம் படம் நாமாலும் அரிய முதியுமா யார் எந்தவருமான அரிய உதியும் சொல்றோ அவன் அப்போ அறியாதவர்களாக ஆயிரம் யார் எந்தமான அறிவையே அப்படின்னா அப்பாவா அழுதா இருந்தாலும் விபிஷன் சொல்றது அப்படிப்பட்ட பரமாத்மா அந்த பரஞ்சோச்சி அந்த பரபிரம்ம்தான் மாடி மாடியும் கண்ணில் மேய்ச்சி இருக்கான் எங்க பார்த்தாலும் இலைக்குடத்துல பிறந்து அவசரிச்சு இந்த மாடியும் கண்ணியில் மேய்க்கிறதான் எப்படி மேய்க்கிறதான் கண்ணோட வீட்டு மாடு மட்டும் ஊர் இருக்கிற அத்தனை மாடுகள் எல்லாத்தையும் சேர்ந்துதான் மேய்த்திருவாங்க இப்போ நம்ம நம்ம பழங்குற வழக்கமே நமக்கு இந்த ராசி பெரிய பொறுப்பா இருக்கு அப்படிச்சு எல்லா ராசி பழனி கூப்பது வந்து எவ்வளவு பெரிய பொறுப்பு அது ஆனா எம்பெருமான் வந்து லோகத்துக்கெல்லாம் தகப்பன் தாய் எல்லாமா இருக்கக்கூடிய ஒரு லோகானோ தேக தேவோ ஹரி பிகா பிராட்சி ஸ்ரீ மகாலட்சுமி லோகத்துக்கெல்லாம் தாயாகவும் பிற எம்பெருமான் ஸ்ரீ ஹரி நாராயணன் லோகத்திலெல்லாம் தகப்பனா இருக்கிறதுனால ஒரு வீட்ட எப்படி ஒரு தகப்பன் பரிவாரம் சந்திரஷணம் பண்றாரோ நானும் இந்த உலகமே அவனோட இல்லையா அப்ப அவன் பண்ணணும் எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கானா அவ்வய பிதா புதானம் அவ்விய பிதான்னு பேசலாம் சாஸ்வதான பிதா நமக்கு இந்த ஜென்மத்தில இப்போ ஒருத்தர் நமக்கு பிதா தெரிஞ்சிட்டு போன ஜென்மத்துல யாரும் நமக்கு பிதாவா இருந்தாலும் தெரியாது இன்னும் அடுத்தது ஒரு ஜென்மத்துல நம்ம பிறந்தோம்னா அப்ப நமக்கு யாரு ஜென்மத்தில் அஞ்சலு யாரும் தகப்பன்னு தெரியாதுமே தகவல் சனஸ்புதமான அபியாவாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் அதனாலதான் அவருக்கு எல்லாரோடு மாடுகளும் உங்க ஒண்ணுதான் எழுத்தல் விடுமாடு பக்கத்து விடு மாடு கோடி விட்டு மாடு பக்கத்து தெருமாடு அதெல்லாம் வித்தியாசமா கிடையாது அவனோட மாடு தன்றும் உனக்கு கொண்டுதான் ஏன்னா அவனுக்கு அப்பதான் ாய் ஆடி அப்படின்னு அனுபவிக்கிறார் கண்ணனை கொஞ்சர் ஆழ்வார் உங்க அழுவாரு கொஞ்சவ யாருமே கிடையாது கொஞ்சம் அப்படி ஒரு பாவம் அந்த பாவம் அது அந்த பாவத்துக்கு நம்ம வந்து வார்த்தை சொல்ல முடியாது கண் என்றும் கடவுளத்தன் கண்கே என்றும் அப்பா கண்ணா நீ பரமபத்துல அங்கீசு எல்லாம் என்ன தெரியுமா அது ஒரு அரைக்குள்ள வச்சு பூக்கி வச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆனா இங்க வந்து நீ மாடிய கண்ணி நீ சக்கரவர்த்தி ஆயிட்ட ஆழ் காக்கும் இயல்பினான் கண்ண விழா அப்படின்னு சாதிக்கிற உன்னை உயிர் வாழ முடியுமா உங்களை பார்க்காம இருக்க முடியுமா உன் பிரிவெல்லாம் காணுவேனா என்ன உப்புட்டு நீ எப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மா எப்படி கூட வேண்டாம் இருக்கு ஜீவாத்மா பரமாத்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உடம்புல பரமாத்மா இருக்க இருக்க முடியாமி சீரபணத்தினால இந்த இடைப்பிரவியை அவர் அனுமதிக்காம இருக்கவே மாட்டார் காமரு மறைமேட்ட அணிய ரங்க அம்மாங்கிறார் சீரங்களை சாதிக்கிறார் காமரை கண்ணா ஆயாங்கிறார் இங்க பின்னாடி அவர் பாசகத்தில் அடியது மட்டும் அறியார் திருவேங்க வேற ஒண்ணு தெரியாது மாட்டேன்னு ஆனும் நீ காலப்பா எப்பேற்பட்ட இந்திரன் மழையை வர்ஷிச்சான அது எல்லாம் காட்சிய சாமானிய விஷயமா அதன் நீ காட்சிய அந்த அன்னைக்கு படாத பட்டதுங்களே அன்னைக்கு சந்தோஷனை பண்ணுங்க